அவர்களிடம் கேட்டோம் அது அதையும் விட கேடு அல்லது அதையும் விட மிக தவறானது என்று அனசியுள்ளாக அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் இதன் மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லும் அலிஹசல்லம் அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதற்கு தடை செய்துள்ளார்கள் என்று உள்ளது